அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசிய மனுவில் இந்த நிதனை தலைப்பு திறமை வறுமையை திறமையே போக்கியது என்பதற்கு நார்வே நாட்டு கவிஞர் இப்சன் ஒரு எடுத்துக்காட்டு இவர் சாதாரண மருந்து கடையில் வேலை பார்த்தபோது வறுமை வாட்டி எடுத்தது முப்பது வயதிலேயே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று துவண்டார் கிப்சன் வறுமை பற்றிய தனது உள்ள குமரல்களையே கவிதையாக்கி வெளியிட அது பலரையும் கவர்ந்தது நாடகங்களுக்கிடையே இவரது பாடல்கள் பலரையும் அது நாட்டு மக்களை பல்வேறு விதத்தில் இவரது பாடல்கள் சிந்திக்க வைத்தது பிறகு இவர் புகழ்பெற்ற நாடக ஆசிரியரானார் தனக்குள் இருந்த கவிதை எழுதும் திறமை அவர் வறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பெருமை மிக்க கவிஞரானார் கிப்சன் வறுமை நீங்கியுடன் அவர் வாழ்நாளும் கூடியது இறக்கும்போது கிப்சனுக்கு வயது 78 இவர் மட்டுமா வறுமை இருக்கிறதே என்று துவளாமல் தங்கள் திறமையை பெரிக்கி முன்னுக்கு வந்தவர்கள் அநேகர் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரகாம் லிங்கன் ஒரு ஏழை பிறகுபட்டி மகன் அதுபோல உலகின் முதல் பில்லியனராக தன் பொருளாதார நிலையில் ஒரு சாம்ராஜ்யமாக உயர்ந்த ஜான் டி ராக்பில்லர் ஒரு குமாஸ்தாவின் மகனே ஆம் நமது வாழ்வின் வறுமையை நமது திறமை போக்கும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி